வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களாலும் செய்ய போறது ஏபிசிடி பாஸ்டா பாயசம் செய்த பொருட்கள் ஏபிசிடி பாஸ்டா கால் கப் சர்க்கரை கால் கப் பால் ரெண்டு கப் ஏலக்காய் தூள் கால் ஸ்பூன் குங்குமப்பூ சிறிதளவு முந்திரி பாதாம் பிஸ்தா பொடியாக நறுக்கியது ரெண்டு டேபிள் ஸ்பூன் செய்முறை முதல்ல நம்ம ஸ்டவ் பத்த வச்சிட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி ஒன்றரை கப் ஊத்திருவோம் ஊற்றிட்டு தண்ணி கொதிச்சதும் இந்த ஏபிசிடி ஃபாஸ்டா அதில் போட்டு வேக விடுவோம் நல்லா வேகட்டும் வேந்த உடனே அதில் வந்து ரெண்டு கப் பாலும் ஊற்றிடுவோம் நல்லா கொதிக்க விடுவோம் பால் கொதிச்சது நல்லா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆன உடனே இல்லை ஏலக்காய்த்தூள் குவப்பூ கலந்துருவோம் கலந்து விட்டுட்டு சர்க்கரையை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுவோம் கலஞ்ச விடுவோம் நல்லா கலந்து விடணும் அந்த சர்க்கரை போட்ட உடனே தண்ணி விடலையே அதனால கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த முந்திரி பாதாம் பிஸ்தா பவுடர் பண்ணி பொடியாக்கிற ரெண்டு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கொள்ளி அதை எடுத்து இதுல கலந்துட்டு நல்லா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிவு கொட்டுட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்தி ஏபிசிடி ஃபாஸ்டா பாய் சம்தார் இது ஏபிசிடி ஃபாஸ்டா கிடைக்கலனா ஒன் டூ த்ரீ ஃபாஸ்டாவா இருக்கும் அப்படி எல்லாம் வீட்டில் இருக்க ஷெல் ஃபாஸ்டால கூட இதே மாதிரி பண்ணலாம் இப்ப சேமியால கூட பண்ணலாம் இது வந்து ஏபிசிடி ஒன் டூ த்ரீ சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில வந்து அதுங்களுக்கு பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்கும் ஏன்னா அந்த படிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கும் குழந்தைங்க சின்ன அது ரொம்ப பிடிக்கும் பாருங்க ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்